ஒருவரும் அறிவிக்கின்றனர் நான் நபிசல்லாஹூ அலிஹிவசல்ல அவர்களுடன் இரவில் தங்கியிருந்தேன் அவர்களுக்கு ஒழு தண்ணீர் மற்றும் அதற்கான தொழுகை விரிப்பு போன்ற தேவைகளையும் செய்து வந்தேன் அப்பொழுது என்னிடம் விரும்பியதை கேட்பீராக என்று கூறினார்கள் சொர்க்கத்தில் உங்களின் நட்பயே உங்களிடம் கேட்கிறேன் என்று நான் கூறினேன் வேறு எதுவும் உள்ளதா என்று கேட்டார்கள் நான் அது மட்டும்தான் என்றேன் நீ அதிகமாக சஜிதா செய்வதன் மூலம் உமக்காக நான் அல்லாஹுவிடம் சொர்க்கத்தை கேட்டுப் பெற எனக்கு உதவுவீராக என்று நபி சொல்லாஹு அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் நான்கு